வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று செப்டம்பர் ஐந்து இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லண்டனின் இடம்பெற்ற பிரிய தீ அணைக்கப்பட்டது இந்த விவத்தில் 13200 இருநூறு வீடுகளும் எண்பத்தி தேவாலயங்களும் எரிந்து அழிந்தன பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ரஷ்ய பேரரசர் முதலாம் பீட்டர் தாடி வைத்திருப்பவர்களுக்கு வரி விதித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியை மேஜர் பேனர்மேன் தலைமையிலான படை முற்றுகையிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆண்டு முதலாவது ஓபிஎம் போர் சீனாவில் ஆரம்பமாகியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரஷ்யாவின் செயின் பீட்டர்ஸ்பர்க்கில் உலகின் முதலாவது மின்சார டிராம் வண்டி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது தொழிலாளர் தின பேரணி நியூயார்க் நகரில் இடம்பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் எக்சர் நகரில் நாடக அரங்கு ஒன்றில் தீப்பிடித்ததில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் சாவகச்சேரிக்கும் பழைக்கும் இடையில் 14 மைல் நீளமான ரயில் பாதை திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட்டின் அமைதி முயற்சியை தொடர்ந்து ரஷ்யா ஜப்பான் இடையில் அமைதி உடன்பாடு நியூஹாம்ஷரில் எட்டப்பட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வால்ட் டிஸ்னியின் தயாரிப்பில் உருவான புகழ்பெற்ற முயல் கார்டூன் சித்திரமான ட்ராலி ட்ரபுல்ஸ் யூனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஃப்ரென்ச் அப்பர் ஓல்டா பகுதி பிளவடைந்து ஐவரி கோஸ்ட் பிரெஞ்சு சூடான் நைஜர் என மூன்று தனி நாடுகளாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அனிசேரா நாடுகளின் முதலாவது மாநாடு பெல்க்ரேடில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு மியூனிக்கில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற இஸ்ரேலிய வீரர்களின் மீது பாலஸ்தீன தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காம் டேவிட் ஒப்பந்தம் இஸ்ரேல் பிரதமர் பெகினுக்கும் எகிப்திய அதிபர் அன்வர் சதாத்துக்கும் இடையில் மேரிலாண்டில் அமைதி ஒப்பந்த ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கமான கோதாட் சாலை சுரங்கம் இது சுமார் பதினாறு புள்ளி நீளமுடையது இந்த கோதாட் சாலை சுரங்கம் சுவிட்சர்லாந்தில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க பா நா விமானம் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேருடன் கராச்சியில் கடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழக படுகொலைகள் நிகழ்வாக மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த நூற்றி தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வாயேஜர் ஒன்று விண்கலம் விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விண்வெளி டிஸ்கவரி விண்வெளிக்கு பத்திரமாக சென்றுவிட்டு தரையிறங்கியது இது டிஸ்கவரி விண்வெளி முதலாவது விண்வெளி பயணமாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வவு சிதம்பரம் பிள்ளை இந்திய விடுதலைப் போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் இரண்டாவது குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒள்வை துரைசாமி தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போ சோமசுந்தரனார் தமிழக உரை நாடக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வி பந்தரம் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் இலங்கை மலையக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மு மேத்தா தமிழக கவிஞர் பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டி என் சேஷகோபாலன் தமிழக கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்துல்லா அப்துல்லா ஆப்கன் அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு லுட்விக் போல்ட்ஸ்மான் ஆஸ்திரிய இயற்பியலாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சலில் சௌத்ரி இந்திய இசையமைப்பாளர் கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அன்னை தெரசா அல்பேனிய இந்திய புனிதர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு ஈகை தினம் என்று இந்தியாவில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே